श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वंग जनक शंकरो देवस्थ वंदे कुंजराननम या देवी स्तूयते नि विबुर्वेदपरगैसत जिह्वाग्रे ब्रह्म सरस्वती श्रीदक्षिणाूर्ति सुदेशिकेन्द्र दैपा सूत्रकृत ீங்கஷ்யிரம் மேஷி கம்ச்சா நி வியம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூருன் சனோஸ்மி மாதம மேவச்சமே ேவியதிரவிணம் மேவேவ நமோவிதையயோ வம்சி மகோ நமோ குருபியோபரனோவீ ீஹரிம் பரமானம் உபதேஷ்டாரமீஸ்வரம் வலோகா காரணம் தம் நம்ம प्रोच्यते அபோட்சானு பிரோச்சிய மோட்சரீயா முவர்ணே தபா ஹரித்தோத் साधनं पुम्शाम। पुम्शाम। वैराग्यादि चतुष्टयम् பும்சராய்ஸ்வரா வைராம் விஷேவ காக்கவி வைராம் திமம் நமஸ்வம் திருஷ்யம் திபரீத்தேயோ நய் விவேகோ வை சதவாசனியமோயமினீ விஷய பரமோ பர்த்த சனுனி சாஷுமாரியே விசுத்திலே கே ச இடா வுமுு ஆச்சாரியர் கடவுளை எல்லாம் வணங்கி தான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் அதனுடைய பிரயோஜனத்தையும் தகுதியையும் கூறின பிறகு தகுதியை விளக்கி கொண்டிருக்கிற பகுதியை படித்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் எது நிலச்சிருக்கும் இந்த வாழ்க்கையில் எது நிலச்சிருக்கும் எது நிலச்சிருக்காதுங்கிற விவேக்கம் முதல்ல வரணும் இந்த விவேகம் வர்றதெல்லாம் நம்முடைய கடமைகளை ஒழுங்காக செய்கிறதுனாலையும் தவம் செய்கிறதுனாலேயும் அதை ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு செய்கிறதுனாலையும் தான் கிடைக்கும் அதை முதல்ல பார்த்தோம் ஆக இந்த விவேகம் அந்த விவேகத்தினுடைய காரியம் வைராக்கியம் அனித்திய விஷயங்கள் எனக்கு வேண்டாம்ங்கிற தெளிவான எண்ணம் வைராக்கியம் அப்புறம் முமுக்ஷுத்துவத்தை இப்போ பார்க்க போகிறோம் வைராக்கியம் ஒரு நித்தியந்தான் வேணுங்கிற எண்ணத்துக்கு பேர் முமுக்ஷுத்தம்னு முதலே சொல்லியிருக்கேன் அப்புறம் மனசில் எண்ணங்களை கட்டுப்படுத்துறது இந்த இந்திரியங்கள்லாம் வெளியில் போகாமல் வெளி தேவையில்லாமல் அனாவசியமாக போகாமல் அதை கட்டுப்படுத்துறதுக்கு மனக்கட்டுப்பாடு புலநடக்கம் அப்புறம் அடுத்தது என்னென்னு கேட்டால் விஷயங்களை விட்டு பூரணமாக விலகி இருக்கிறது சந்யாசம் சுருக்கமாக சொன்னால் நேரத்தை முழுக்க முழுக்க சாஸ்திரத்துக்கு வேதாந்த சாஸ்திரத்துக்கே கொடுக்கறது வேத பூர்வத்துக்கு கொடுக்கறது இல்லை வேதாந்தத்துக்கே கொடுக்கறது தான் உபரத்தி நேரத்தை அதிகமாக முழுமை கா கால நமக்கு இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம உடம்பை கவனிச்சுக்கிறதுக்கான காரியங்களை பண்ணுறது போக பெரும் முழு நேரமும் வேதாந்தத்துக்கே ஒதுக்கணும் அதனால தான் சந்யாசம் சொல்ல வேண்டியதாக போச்சு உபரத்தி அப்புறம் இதெல்லாம் படித்து கொண்டிருக்கிற போது நமக்கு குளிர் வெப்பம் நிறைய சுகதுக்கங்கள்லாம் வரலாம் நம்மளை சுற்றி ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக துக்கங்கள்லாம் வரலாம் அந்த தாபங்களை எல்லாம் பொறுத்துக்கணும் சகிச்சுக்கிறது அப்புறம் குரு வாக்கியத்தில் குறிப்பாக வேதாந்த வாக்கியத்துலேயும் வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்குற குருவினுடைய வாக்கியத்துலையும் சத்தியங்கிற புத்தி ஸ்ரத்தா அது மதிப்புடையதாக இருக்கிறது அது அவர் சொன்னது அதில் மதிப்போடு இருக்கணும் முடிஞ்சு அப்புறம் அந்த லட்சியத்தை மறக்காமல் அதையே ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கிறதுக்கு பேர் சமாதானம் லட்சியத்தை மறக்கக்கூடாது லட்சியத்திலேயே கவனமாக இருக்கிறதுக்கு பேர் சமாதானம் இப்போ நாம் முமுக்ஷுத்துவத்துக்கு லட்சணம் படிச்சுன்னு இருக்கோம் கொஞ்சம் இதை விரிவாக நான் சொல்லியிருக்கேன் நேற்றுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அதாவது இந்த முமுட்சுத்துவம்ங்கிறது மோக்ஷத்தில் இச்சை எனக்கு மோக்ஷம் வேணும் மோக்ஷம் வேணுங்கிற அதை சரியாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு எனக்கு பணம் வேணும் கல்யாணம் வேணும் குழந்த வேணும் அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் வேறு எனக்கு கல்யாணம் வேணும் குழந்த வேணும் பணம் வேணும் அப்புறம் இல்லை எனக்கு நிறைய புண்ணியம் வேணும் அப்படி யார் கேட்க போகிற புண்ணியம் கண்ணுக்கு தெரியாது பணம் கண்ணுக்கு தெரியும் குடும்பம் கண்ணுக்கு தெரியும் மனைவி கண்ணுக்கு தெரியும் குழந்தை கண்ணுக்கு தெரியும் இந்த சுகமெல்லாம் தேர்ட்டாக தெரியறது புண்ணியம் யாருக்கு வேணும் நிறைய எனக்கு புண்ணியந்தான் வேணும் அப்படின்னு கேட்டால் தர்ம இச்சை இதுக்கெல்லாம் குறைவாக வச்சு சாஸ்திரப்படி பார்த்தா அர்த்தம் காமம் எல்லாம் தர்மத்துக்காகத்தான் நமக்கு த ரெ இந்த மனித பிறவியிலையே நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனம் கொடுக்கறது தர்மம் ஈஸ்வர பக்தி இதுதான் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது ஆ அர்த்த ஏ காமேஷா இல்லை தர்மேச்சாவும் தர்மத்தை நல்லா பண்ணினத்துனால்தான் சாதன சதுஷ்டய சம்பத்தி தர்மேச்சாவே நான் விசேஷமாக சொல்லலை சகாம தர்மேச்சா அர்த்தகாம பிராப்தி நிஷ்காம தர்மேச்சா சாதன சதுஷ்டய சம்பத்தி பிராப்தி சகாம தர்மம் பண்ணினா அர்த்தகாமந்தான் கிடைக்கும் நிஷ்காம தர்மத்தை பண்ணினா என்ன கிடைக்கும்னு கேட்டால் தர்மம் வேற கர்மம் வேற இல்லை கர்மத்தினால புண்ணிய கர்மங்களால் உண்டாறதுக்கு பேர் தான் தர்மம்னு பேர் தர்மமெல்லாம் கர்ம ரூபந்தான் காய்க வாச்சிக்க மானச கர்ம ரூபந்தான் தர்மம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறபடி பண்றதுனால சத்தியம் தர்மம் சர ஆகா நிஷ்காம தர்மானுஷ்டானம் நமக்கு கிடைக்கிறது சாதன சதுஷ்டய சம்பத்தி இப்போ இங்கே என்ன இச்சையை பற்றி பேசுகிறோம் மோக்ஷ இச்சையை பற்றி பேசுறோம் மோட்ச இச்சைன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது கேள்வி இதை ரெ இது வந்து நம்ம சாதாரணமாக எப்படி புரிஞ்சு கொள்ளப்பட்டிருக்கு நம்ம இந்த இடத்துல எப்படி புரிஞ்சிக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கு சம்சார பந்த நிர்முக்திஹி மே கதம் சியாத் சம்சாரபந்த நிர்முக்திஹி மே கதம் சாத் எனக்கு சம்சாரத்தில் இருக்கிற பந்தத்தில் இருந்து விடுதலையானது கதா சாத் கதாசியாத்னா எப்பொழுது கிடைக்கும் இதுக்கு வந்து நிறைய புரிஞ்சுக்கணும் இதுக்கு இந்த உலகத்தை மாத்திரம் சாதாரணமா பார்த்துட்டு இருந்தா இந்த விஷயங்கள்லாம் புரியாது அதாவது உடல் வேறு உயிர் வேறு இது முதல்ல புரியணும் அகம் ஜீவகா அஸ்மி அகம் ஜீவஹா அஸ்மி அகம் பிரம்மாஸ்மி சொல்லலை அஹம் ஜீவகா அஸ்மி அகம் தேகவான் அஸ்மி நான் தேகத்தை உடையவனாக இருக்கிறேன் தேஹோஸ்மி இல்லை ஆனால் நிறைய பேருக்கு எந்த எண்ணம் இருக்குது பலமாக ஸ்ட்ராங்காக தேகோஸ்மி நான் உடம்பாகத்தான் இருக்கேன் அந்த எண்ணம் இருந்தால் இந்த மூக்ஷுத்துவத்தை பற்றி விளக்குறது கொஞ்சம் கடினம் அதுவும் சொல்லி பார்ப்போம் அப்புறம் கடைசியில் பார்ப்போம் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துன்னு இருக்கேன் ஆக எல்லாருக்கும் இருக்கிற சுபாவமான புத்தி என்ன எல்லோரும் தேகோஸ்மின்னு தான் நினச்சின்னு இருக்கான் இந்த தேகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் பணம் பணமெல்லாம் வேணும் இந்த தேகத்தின் மூலமாக சுகம் அனுபவிக்கிறதுக்கு தான் விஷய சுகம் ஆகையினால நிறைய பேர் தேகோஸ்மி தான் வந்து மெட்டீரியலிஸ்டிக் ஆனால் இந்த மோக்ஷத்தை விரும்புகிறவன் என்ன பண்ணணும்னா தேகோஸ்மி இல்லை தேஹி அஸ்மி தேகோஸ்மி அல்ல தேகி அஸ்மி தேகத்தை உடையவனாக இருக்கிறேன் நான் தேகம் அல்ல நான் ருத்ராக்ஷம் போட்டுருந்தா ருத்ராக்ஷோஸ்மி இல்லை ருத்ராட்சவான் அஸ்மி உடையவனாக இருக்கிறேன் வஸ்திரத்தை உடையவனாக இருக்கிறேன் அது மாதிரி வஸ்திரம் எப்படி எனக்கு உடைமை பொருளோ அப்படி உடலும் எனக்கு உடைமை பொருள்தான் எப்படி தற்காலிகமாக ஒரு ஊர்லேயோ ஏதோ நமக்கு கிடைச்ச துணி போன்றது தற்காலிகம்தானே துணியை மாற்றிகிட்டே தானே இருக்கும் சந்தோஷமாக வேறு மாத்திரம் வாங்கி வாங்கி புதுசு புதுசாக மாற்றிகிட்டே இருக்கும் நகையை மாத்திரம் த மாத்திரம் ரொம்ப நாளாக ஆச்சுன்னா இதெல்லாம் பழைய டிசைன் எல்லாம் நன்னாவே இல்லை எல்லாத்தையும் கொடுத்துவிட்டு புதுசாக வாங்கி மாட்டிக்கணும்னு தோன்றும் அதில் மாத்திரம் புதுசாக மாற்றிக்கணும் அப்புறம் இந்த எதுக்கு இது சொல்கிறோன்னா எப்படி இந்த உடலை உடையவனாக இருக்கிறேன் இந்த இந்த பாடம் முதல்ல படித்தால் ஒழிய நம்ம வந்து இந்த சம்சார பந்த முர்முக்தி கதம் மே சாத்துங்கிறத விளக்கி சொல்ல முடியாது புரியாது ஆக இந்த உடம்பு இருக்கு நேற்றைக்கு வகுப்பை முடிக்கிறபோது என்ன சொன்னேன் எத்தனை எத்தனை சரீரம் தத்திர தத்திர துக்கம் உடம்பு இருக்கிற வரைக்கும் துக்கத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது ஆக இந்த உடம்பே வரக்கூடாதுன்னு ஒன்று அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னேன் தேக அபிமானம்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு வார்த்தை சொல்லி வச்சுருக்கேன் அது திரும்பவும் சொல்கிறேன் இப்போ இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் நான் நிறைய உடம்பு எடுத்துட்டேன் இது வேற இதில் இன்னொரு விஷயம் ோம் இந்த ஜனுக்கு இந்த உடம்ப தவிர வேறு ரெண்டு உடம்பு இருக்குது அந்த ரெண்டு உடம்பு தான் காரண சரீரம் சூக்ம சரீரம்னு சொல்கிறது அந்த சரீரம் வந்து எல்லா ஜென்மாவிலேயும் தொடர்ந்தே இருக்குது ஆக எப்படி நாம் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ட்ரெஸ் போட்டு மேலே ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ அது மாதிரி இப்போ இதுவும் என்னென்னா சூக்ம சரீரம் காரண சரீரம்னு ரெண்டு சரீரத்தை எப்பவும் உடையதாகவே இருக்குது யார் இந்த ஜீவாத்மா இது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் திரும்ப திரும்ப புனரபி ஜனனம் புனரப்பி மரணம்னு ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கொண்டே இருக்குங்கிறத முதல்ல ஒத்துக்கணும் நான் நிறைய தரம் பிறந்தாச்சு நிறைய உடம்பு எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் ஒரு உடம்பு எடுத்திருக்கேன் ஆனா உடம்பு எடுத்தால் அது நாய் உடம்பாக இருந்தாலும் சரி நரி உடம்பாக இருந்தாலும் சரி புலி உடம்பாக இருந்தாலும் சரி மனுஷ உடம்பாக இருந்தாலும் சரி எல்லா உடம்புலேயும் நான் வந்து சுகத்தையும் துக்கத்தையும் மாற்றி மாற்றி அனுபவிக்க வேண்டியிருக்கு இதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனா சுகம் அனுபவிக்கிறது சிரமமாக இல்லை துக்கம்தான் தாங்க முடியும் துக்கம் வராமல் இருக்கணுமானால் என்ன பண்ணணும்னா உடம்பே இருக்கப்படாதப்பா உடம்பு இல்லாம இருந்தாதான் துக்கம் வராம இருக்கும் உடம்பு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அதுதான் கேள்வி உடம்பு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா ஒரு ஒருத்தரும் என்ன சொல்றாங்க நீ இதை பண்ணினா மறுபடியும் உனக்கு உடம்பு அதுக்கு பேர் தான் பேர் கீதையில எல்லாம் படிக்கிறோம் ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம்யோ வேத்தி தத்வத்தகா தியாத்தே புனர்ஜன்மதி மாமே சோர்ஜுனேனர்ஜன்மேதி மாமேதி மாமுப்ப புனர்ஜன்மாலய மகாத்மராம் சித்திமித்தீதா மாமுப்பேத்த புனர்ஜன்மஆ ஆலயம் அஷாஸ்வ துன்பத்தின் இருப்பிடம் அசாஸ்வதமானது எதை சொல்கிறார் துக்காலயம் மாமுப்பேத்திய புனர்ஜன்ம மறுபடியும் புனர்ஜென்மன் வந்திருக்கு இந்த மறுபிறவி எனக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம் எனக்கு பிறந்தா கஷ்டப்படணும் அம்மா வயிற்றில் இருக்கிற கஷ்டத்தை சொல்லியே சாஸ்திரம் வர்ணனை பண்ணும் அம்மாவுக்கு வேணால் குழந்தை வேணும்னு ஆசையாக இருக்கலாம் ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த புடற குழந்தப்படுற வேதனை அந்த ஜீவன் அதுக்காக குழந்த வேண்டாம்னு சொல்ல முடியுமா அது தர்மம் தர்மசாஸ்திரம் லோகம் ஆக இந்த ஜீவன் சரீரத்தோடு எவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாம் மறந்து போச்சு அம்மா உடம்புக்குள்ளே நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது ஒரு இத்தினோண்டு ரூம் கொடுத்தாலே ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் பெருசாக ரூம் இருந்தால் சௌரியமாக இருக்கும்னு தோன்றுறது ஆனால் அந்த இடத்துக்குள்ள இப்படியே மாதக்கணக்காக இருந்துட்டும் கர்ப்போபனிஷத் சொல்கிறது ஏழாவது மாதந்தான் ஜீவன் உள்ள புகிறதான் எப்படியோ அந்த சரீரம் அங்கே இருக்கிற அவஸ்தை அப்புறம் பிறந்ததுக்கு பிறகு அவஸ்தை இப்போ அவஸ்தை இப்போ என்ன எல்லோரும் சொல்கிறோம் ஏதோ பரவாயில்லைங்க சுவாமி நூறு சதவீதம் சொல்ல முடியாது இல்லையா யாராவது சொல்லுவீங்களோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து பரிபூர்ண ஆனந்தத்தில் இருக்கேன் அப்படியே சொன்னாலும் அந்த நேரத்தில் வேணால் இருக்குமோ என்னவோ கொஞ்சம் நேரம் கழித்து பழையபிடியும் ஏதாவது வந்துடும் யாரும் சொல்ல முடியாது ஆக இது புரியணும் இந்த துக்கம் புரியணும் இந்த ஜென்மதுக்கம் புரியணும் ஜென் அது மாத்திரம் இல்லை இந்த ஜென்மாவில் என்ன இளமையாவது பரவாயில்லை முதுமையை நினச்சி பார்த்தாலே என்னமோ பண்ணுறது நடு வயசு வரும்போதே முதுமையை ப முதுமையை வய வயசானவங்கள்லாம் படுற கஷ்டத்தை பார்க்குற போது தடி ஊன்றவங்கள பார்க்குற போது முழங்கால் வலி தாங்க முடியாமல் இருக்கிறவங்க கீழே உட்கார முடியாது அதெல்லாம் மாத்திரம் வலி இருந்துட்டே இருக்கும் உடம்பில் சொல்ல முடியாது எத்தனை தினம் வலிக்கிறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது அதெல்லாம் நினச்சி பார்த்தா என்னமோ பண்ணும் ஜென்ம மிருத்யூ ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம் கீதையில் பகவானே சொல்லியிருக்கார் இப்போது அந்த ஒரு மனசில் அந்த ஒரு எண்ணம் இருந்துட்டு இருக்கணும் அப்பா பிறந்தா எவ்வளோ கஷ்டப்பட அது மாத்திரம் இல்லை இன்னும் இன்னும் எத்தனை பிறவி இருக்கோ தெரியலையே அப்படின்னு அந்த ஒரு மனசில் வருது பாருங்கோ அதுதான் வந்து மோட்சத்தை அடையணுங்கிறதுக்கான எண்ணம் என்னென்னா கடவுளே வேண்ட வேண்டாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் சுவாமி எனக்கு மறுபடியும் உடம்பு வேண்டாம் நான் புலிக்குட்டியாகவும் பிறக்கலை பூனைக்குட்டியாகவும் பிறக்கலை எலிக்குட்டியாகவும் பிறக்க விரும்பலை வேண்டவே வேண்டாம் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் இறப்படு பிறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரனும் துயில் உராதும்பர் தாய்மான்வர் பிறப்படு இறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரனும் துயில் உராது தூக்கம் வராதான் தூங்கிட்டு இருக்கோம் சம்சார வர்ணனை புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரே பகு துஸ்தாரே இதை விட்டு கடக்கிறது ரொம்ப மறுபடியும் ஜன்மா வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது சுவாமி கதம் சாத் கதா சியாத் ஹே விதே கடவுளே மறுபடியும் எனக்கு கொடுக்காதே மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி என்னை வருத்தப்படுத்த வேண்டாம் ஒரு பாட்டே இருக்கு மறுபடியும் கருவடையும் குழியில் தள்ளி என்னை வருத்தப்படுத்த வேண்டாம் அதனால்தான் நம்ம சாஸ்திரத்தில் அடிக்கடி என்னென்னா மறு பிறவி வேண்டாம் பிறவி வேண்டான்னா இந்த காரணம் சும்மா ஒட்டையாக சொல்லிகிட்டு இருந்தால் போகாது பிறவி வேண்டான்னா ஏன் பிறவி வேண்டாங்கிற பிறவியில் கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்குது ஆக துக்கம் இல்லாமல் இருக்கணும் துக்கம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் சரீரமே இல்லாமல் இருக்கணும் ஸ்தூல சரீரம் இருக்கிற வரைக்கும் சம்சாரத்திலேருந்து விடுபட முடியாது அப்போ ஸ்தூல சரீரம் அழியணும்னா என்ன வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா சாஸ்திரம் சொல்கிறது சூக்மசரீரம் நாசமாகணும்னா சூக்மசரீரம் நாசமாகணும்னா என்னாகணும்னா காரணசரீரம் நான் அழியணும் ஆக சூக்மசரீரம் அழியணும்னா காரணசரீரம் ஸ்தூல சரீரம் வராமல் இருக்கணும்னா சூக்மசரீரம் இருக்கக்கூடாது சூக்மசரீரம் இல்லாமல் இருக்கணும்னா காரணசரீரம் இருக்கக்கூடாது இப்போ காரணசரீரம் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன வழி அதுதான் கேள்வி அதுக்கு பேர் தான் காரணசரீரம் இல்லாமல் போனால் சூக்ஷ்ம சரீரம் போயிடும் ஸ்தூல சரீர சம்பந்தமும் இருக்காது இப்படி அவஸ்தப்பட வேண்டாம் எலக்ட்ரிசிட்டி இல்லை அது இல்லை பணம் இல்லை ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அசரீரம் பாவ சந்தம் பிரியா பிரியே நஸ்பிருஷ்தஹா உடல் இல்லாதவனை விருப்பு வெறுப்புகளோ இன்பத் துன்பங்களோ தாக்காது அப்படி சொல்லியிருக்கு அசரீரம் வாவசந்தம் பிரியா பிரியே நஸ்பிருஷதா பிருகதாரண்ய கோபநிஷத் வாக்கியம் அசரீரம் வாவசந்தம் பிரியா பிரியே நஸ்பிருஷதா எனக்கு பிடிச்சது பிடிக்காததுங்கிறது ஒன்றும் இருக்காது பிடிச்சது பிடிக்கும் விருப்பு வெறுப்பு வெறுப்பு இருக்கிற இடத்துல என்னாகும் சுகதுக்கம் இருக்கும் சுகத்தில் விருப்பம் துக்கத்தில் வெறுப்பு இதுக்கு பேர் சம்சாரம் ஆஹா புறக்கிறது சுகதுக்கத்தை மாற்றி மாற்றி அனுபவிக்கிறது இதுக்கு பேர் தான் சம்சாரம் ஆஹா பகவான்கிட்ட என்ன கேட்குறோன்னா எனக்கு எனக்கு இந்த ஸ்தூல சரீரமே இருக்கப்படாது ஞாபகம் வச்சுங்கோ நிறைய பேசின்ட்டு இருந்தால் நிறைய விஷயம் வந்துகிட்டே இருக்கும் இதில் யோசிச்சுன்ட்டுருந்தா இந்த ஸ்தூல சரீரம் ஃபிசிக்கலாகவே போகணுமா இல்லை அபிமானம் போனால் போருமாங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் முன்னாலே என்ன சொல்கிறோம்னா இந்த ஸ்தூல சரீரம் போயிடணும் வேண்டவே வேண்டாம் அது எப்போ போகும் இருக்கிற வரைக்கும் இருக்கும் இந்த ஜென்மம் இருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை சாஸ்திரத்தில் சொன்ன சாதனைகள் எல்லாம் பண்ணினா நம்ம இறந்து போனதுக்கப்புறம் மறுபடியும் பிறக்க மாட்டோம் மறுபடியும் நமக்கு ஸ்தூல சரீரம் இருக்காது இருக்கிற காரண சரீரத்தையும் சூட்ச்ம சரீரத்தையும் நாம் நாசம் பண்ணுறதுக்கான சாதனைகளை பண்ணணும் அதுக்குதான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ கர்மாவை பண்ணிகிட்டே இருந்தியானா அதாவது கர்மகாண்டிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நிஷித்த கர்மாவை பண்ணாமல் பிராயஷ்சித்த கர்மாவை பண்ணி பாபத்தை போக்கி காமிய கர்மத்தை பண்ணாமல் விட்டியானா நித்திய கர்மத்தை மாத்திரம் பண்ணினியானா உனக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க கர்மா தேர்வு கர்மாவனால சொல்கிறாங்க மோட்சம் மோட்சம் அடைகிறதுக்கு முந்நூறு வழிகள் முந்நூறு வழிகள் மூணு முன்னூறு வழிகள் போட்டாலும் மூவாயிரம் வழிகள் போட்டாலும் சரி மூணு லட்சம் வழிகள் போட்டாலும் சரி இது என்ன இப்போ மோட்சம்னா என்னென்னு புரியிறதோ மோட்சம்னா ஸ்தூல சரீரம் இல்லாமல் இருக்கணும் மறுபடியும் ஸ்தூல சரீரம் வரப்படாது அதுக்கு பேர் தான் அந்த வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு பேர் என்ன சொல்கிறது புனர்ஜென்மாக வரப்படாது மறுபிறவி கூடாது மறுபிறவி அற்ற நிலைக்கு பெயர்தான் மோக்ஷம் மறுபிறவி இல்லாமல் இருக்கிற நிலைக்கு பெயர் தான் மோக்ஷம்னு நிறைய பேர் நினைக்கிறது அதை நம்ம இதாக சொல்லலை நம்மளும் அதை மறுக்கலை புனர்ஜென்மாய் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர்தான் மோக்ஷம் தாய்மான் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணி பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி இந்த பாட்டெல்லாம் அப்புறம் பார்ப்போம் இது தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போது ஞாபகம் வச்சுக்கணும் மோக்ஷங்கிறது ஒரு ஈவெண்ட் மோட்சங்கிறது ஒரு நிகழ்வு இந்த ஜீவன் எத்தனை ஜென்மா எடுத்ததோ தெரியாது ஆனால் ஜென்மா எடுக்காமல் இருக்கிறதுக்கான வழி இருக்குது என்ன வழின்னா கீதையிலே பார்க்கறோம் பதினஞ்சாவது அயத்தில் பார்த்தோம்னா இன்னது அசங்கசிரேணேனிசாரவத்தை வெட்டி அதச்சோர்வம் பிரசத்தாணப்பவருஷிரூலநியுதீனோக்கே நூமசேகத்தோபியில நூமசேகோபியோ நாதிர்னமேனூமூலம் அசங்கசிரேணே எல்லுட்டு அப்போட்சாநூதி படிச்சி தட்டப்பதம் தீமாவியம் எஸ் நான் நிவர்த்தி பூயா கோணத்துக்கு பிறகு மறுபடியும் நீ திரும்பி வரமாட்டேன் எஸ்மின் கதாக நான் நிவர்த்தந்தி பூயா ஆகையினால் என்ன பண்ணணும் அது யாருன்னா யாரை நீ அடைஞ்சுட்டா திரும்ப வரமாட்டேயோ அவரை நீ அடையணும் தமேவச்சாத்தியம் புருஷம் பிரபத்தியத பிரவருத்தி பிரசுத்தா புராணி பரிசாக படித்து பார்த்துட்டே போங்குவாது எல்லாம் அப்படி கிளீனாக வருது யாருக்கு இது கிடைக்கும்னா நிர்மாணமோகா ஜித்தோஷா நல்ல காஃபி மூணு மூணு டம்பர் சாப்பிட்டோம்னுக்கு இல்லை நர்மாணமோகா ஜித்தோஷா அத்மனித்தனிவ காமா ந்தைர்விமுக சுகதுமூமவியம் அமூண்டி எல்லாம் இப்போ புரியும் உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஸ்லோகம் புரியறதா இல்லையா அப்புறம் அங்கே போன உடனே என்னென்னா அங்கே சூரியன் இருக்காது ந தத் பாசையதே சூரியகா ந சசாங்கோ ந பாவகா எத் கத்வா ந நிவர்த பாருங்க திரும்பவும் எத்கத்வா ந திரும்பி தான் போகிறான் திரும்பி வரக்கூடாதுன்னு தான் போகிறான் ஓஹோ திரும்பி வரவே முடியாதான்னு நான் போகமாட்டான் எத் கத்வா நான் நிவர்த்தன் நீ போனால் திரும்ப மாட்டே தத் தாம அதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே ஓடணும் உங்களுக்கு ஏன்னால் நம்ம வந்து நிறைய அங்கங்கே ஸ்லோகங்கள்லாம் வாசித்ததுனால இதை நிறைய விளக்கி சொல்லணும்னு நான் நினைக்கிறதுனால இதை சொல்லின்னு இருக்கேன் ஆக சம்சாரபந்த நிர்முக்தி மே கதம் சா இது நீ பூஜை பண்ணிட்டு ஒரு ஒருத்தரும் ஒன்று ஒன்று ஒரு சாதனையை சொல்கிறாங்க நீ கர்மாவை நீ செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செஞ்சியான்னா அது வேறு வேறு வேறு சொல்லுவாங்க நீ ஆக்டிவ் பர்சனாக ஒர்க்குனால் உனக்கு மோட்சம் நீ இமோஷனல் பர்சனாக உனக்கு இமோஷனால் பக்தினால் உனக்கு மோட்சம் நீ ரொம்ப ரொம்ப புத்தியை துடுவிண்டே இருக்கியா நாலெட்ஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியா உனக்கு ஞானத்தினால மோட்சம் ஆக ரொம்ப பரபரப்பாக இருக்கிறவனுக்கு கர்மத்தினால முக்தி ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவனுக்கு பக்தியினால முக்தி எப்போ பார்த்தாலும் அது என்ன இது என்னன்னு தோண்டிகிட்டே இருக்கான் பாருங்க அவனுக்கு என்னத்தினால முக்தி ஞானத்தினால முக்தி ஆகையினால இது அதிருஷ்டமா திருஷ்டமா மோக்ஷங்கிறது இதை பண்ணினா வராதுன்னு சொல்றாங்க நீ இது பண்ணு வராதுங்கிறாங்க வராதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி சத்ததான் என்ன பண்ணுறது எங்கள் எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்தார் ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே சொல்லிகிட்டே இரு தானாக எல்லாம் வந்துடும் ஒன்றும் ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டாம் அவள்லாம் விவரம் இல்லாமல் என்னத்தையோ பாவம் அபரோட்சம் அனுபவி அதை இதையும் படிச்சுட்டு தின் அடின்ட்டுருக்காள் நீ வந்து என்ன பண்ணுற பகவன் நாம சங்கீர்த்தனத்தை மனசு உருகி பாடு சொல்லு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறுக்கி விப்பது நன்னறுக்கி விற்பதுனா என்ன முக்தியில் சேர்ப்பது ஆகையினால நீ என்ன பண்ணுற இதை பண்ணப்பான்னு ஆளால் கொண்டு சொல்லுவாங்க நமக்கா என்ன தோணுன்னு எதோ எது நமக்கு சௌரியமோ நமக்கு எது சௌரியமோ எது மண்டையை போட்டு பிச்சுக்க முடியாதோ அது நம்ம அந்த கட்சியில் சேர்ந்துட்டு சரி அதுதான் ஆனால் இப்படிலாம் வித்தியாசம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது இப்படி எல்லாம் இருக்குது பேதம் இந்த சாதனம் கொடுக்குமா கொடுக்காது நம்ம கேட்கும் இது முடியுமா இந்த கொசு மருந்து ஒன்று இருக்குது ஆளை நான் மூணு வச்சிருக்கேன் அத்தனையும் அது மேலே தான் உட்காந்துருக்கு ஆளை இதெல்லாம் வச்சிங்கன்னா கொசு போயிடும் அப்படிங்கிறான் நம்பித்தான் வாங்குகிறோம் நூற்று கணக்கில் ரூபாயை கொடுத்து அதை வந்து இது இது இது இதாக இருக்கும் சொல்லி அது என்னது ஒரு கொசு வந்தால் அதை எதுவும் பார்த்தேன் அந்த குழந்தை பேசுகிறது ஒரு அண்ணா தங்கச்சியாக தெரியல அந்த டிவியில் அதை பார்த்தேன் நான் ஒரு கொசு வந்தால் இது இவ்வளோ வைக்கணும் ரெண்டு கொசு வந்தால் அஞ்சு கொசு வந்தால் என்ன மூஞ்சி அப்படிம்ப நீங்கள் பார்த்தீங்களா தெரில அந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டு நான் இங்கேயும் எதாச்சியாக பார்த்தேன் அதாவது அந்த அதாவது அதில் வந்து வால்யூம் வால்யூ மாதிரி இருக்குது ரெகுலேட்டர் இருக்குது அதாவது என்ன சொல்கிறது கொசு கம்மியாக இருந்தால் இவ்வளோ வச்சா போகிறோம் கொசு நிறையா இருந்ததுன்னா கொஞ்சம் கூட இருந்ததுன்னா மீடியமாக இருந்தால் இவ்வளோ வைக்கணும் நிறைய கொசு இருந்தால் அதிகமாக வச்சுடும் அப்போ கொசுவே வராது அப்படிங்குறதான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பாடம் அது என்ன கேட்கும் அந்த ஒரு கொசு இருந்தால் அப்படின்னு கேட்கும் இவ்வளவு அப்படின்னு நிறைய ரெண்டு கொசு இருந்தால் அப்படின்னு கேட்கும் அஞ்சு கொசு இருந்தால் என்னென்னு கோவம் வந்துடும் உனக்கு அப்போ உடனே அந்த குழந்தை சொல்லணும் இல்லை இல்லை பாரு நான் பண்ணி காமிக்கிறேன் இவ்வளோ வச்சா அஞ்சு கொசுன்னா வராது இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் புரியறது இல்லையா சரி ரொம்ப நேரம் கழிச்சு நீங்கள் சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட் விஷயமே புரியலன்னு எதுக்கு சொல்கிறேன் கொசு வராதுங்கிறது இது வாங்குங்கோ இது வச்சிங்கன்னா கொசு வராது அப்படிங்கிறான் இது இருந்தால் இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அதெல்லாம் வாங்கினத்துக்கு பிறகும் நம்ம என்ன பண்ணுறோம் வர்றதை பார்க்குறோம் அப்போ என்ன தோன்றதுன்னா இது சொன்னிருக்காங்களே தவிர இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எத் இந்த கொசுவை விரட்டுறதுக்கு நாம் இது வரைக்கும் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் என்னெல்லாமோ வேப்பலையை புகையை விடுங்கினா என்ன பண்ணாலும் சரி அது என்ன ஒரு மூணு மணி நேரம் கேட்கறது நாலாவது மணி நேரம் வந்து விடுது இதுல இருந்து என்ன தெரியுது ஒரு கொசு வெரைட்டி விஷயம் அது எதுனால எந்த நமக்கு நமக்கு தாத்பரியம் என்ன கொசு வரக்கூடாது கொசு நம்மள கடிக்கக்கூடாதுங்கிறது நம்மளுடைய லட்சியம் அதுக்கு சாதனம் என்னங்கிறதுல ஒரே குழப்பம் அது மாதிரி இங்கேயும் என்னதுன்னா சம்சாரத்துல இருந்து விடுபடுறத்துக்கு அந்த விடுபடணுங்கிற எண்ணந்தான் இங்கே விஷயம் சாதனத்தை பற்றி இங்கே இப்போ பேசலை இங்கே என்னன்னா சுவாமி நான் சம்சாரத்திலேருந்து எப்படி விடுபடுறது இது ஒரு விஷயம் நம்ம இன்னொரு விதமாக போட்டுக்கலாம் இது வந்து அதிருஷ்டம் இந்த மோட்சம் என்னது அதிருஷ்டம் அதிர்ஷ்டம்னா என்ன நம்ம செத்தத்துக்கு பிறகு நம்ம முக்தி அடைவோமா அடைய மாட்டோமாங்கிறது நமக்கு தெரியாது இதை பண்ணினா நீ சுவாமிக்கு இந்த பூ இந்த க்ஷேத்திரத்தில் போய் பூஜை பண்ணினியானா என்னது அது இருந்து சொல்கிறாங்களே திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்தி காசியில் செத்துப்போனால் முக்தி காசியில் இறந்தா முக்தி திருவண்ணாமலையை நினைச்சா முக்தி திருவாரூரில் பிறந்தா முக்தி அங்கே போய் பார்த்தா தானே தெரியும் திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன்னு பாடியிருக்கார் சுந்தரமூர்த்தி நாயனர் திருவாரூரில் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் திருவாரூரில் திருவாரூரில் பிறந்தா முக்தி திருவண்ணாமலைய நினைச்சா ஸ்மரணான் முக்திஹி ஸ்மரணான் முக்தி காசியில் ஸ்மரணான் முக்தி திருவண்ணாமலையில் அப்புறம் வந்து திருவாரூரில் பிறந்தா முக்தி ஜனநாத் முக்திஹி ஜனநாத் முக்தி மரணாத் முக்தி ஸ்மரணாத் முக்தி இன்னொருத்தான் சொன்ன அவங்கவுங்க ஊரை சொல்ல வேண்டாமா மதுரையை கேட்டாலே முக்தின்னு உண்டா அப்படி சொல்றது சிதம்பரத்தையும் சொல்லுவாங்க முக்திஹி உங்களுக்கு சொன்னேன்னு வச்சுங்க நீங்க உங்க காதல கேட்டீங்கன்னு வச்சுங்க முடிஞ்சு போச்சு ஸ்ரவணாத் முக்தி எவ்வளவு சௌரியம் சிரவணாத் முக்தி ஸ்மரணாத் அதாவது அந்த காலத்தில் அந்த ஊர்கள் எல்லாம் இது மாதிரி வேதாந்த பாடம் நடக்கும் எல்லாம் வித்யாஸ்தானம் காசியில் இறக்க முக்தினா என்ன அர்த்தம்னா காசினா ஞானம் ஞானத்தோடு இறந்து ஏன்னா மோக்ஷம் அப்படின்னு ஆகையினால மோக்ஷம் வந்து நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் சம்சாரபந்த நெர்முக்தி மே கதம் சியாத் எனக்கு நான் பணம் கேட்கல பதவி கேட்கல புகழ் கேட்கல ஒன்னும் வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் சுவாமி குற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனமும் இனியமையும் குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உந்தன் குறைகளு கற்றாமின் மனம்போல கசிந்து உருக வேண்டுவனேன் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மோட்சமும் வேண்டாம் அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு இருந்தாலே போ இது இன்னொரு புது கேஸ் எனக்கு மோக் வேண்டாம் எங்கள் முருகனை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் அதுக்கு பேர் தான் மோக்ஷம் அப்படி சொல்லலாம் இல்லை ஈஸ்வரனை அடையிறத வந்து மோ சாதாரணமாக சாஸ்திரத்தில் சொல்கிறது ஈஸ்வரனை அடையிறதத்தான் மோக்ஷம் கீதையில் என்ன அடிக்கடி சொல்கிறார் மாமு பேத்திய மாம் ஏத்தி என்னை அடைகிறான் அவன் மீண்டும் பிறப்பதில்லை இறைவனை அடைவதே முக்தி உலகத்தில் மறுபடியும் உழல்வது தான் சம்சாரம் இதில் நாம் தெளிவாக நான் இப்போ இப்படி புரிஞ்சுக்கணும் அகம் ஜீவோஸ்மி அகம் சம்சாரி அஸ்மி ஜீவன்தான் சம்சாரி அகம் ஜீவோஸ்மி அகம் சம்சாரி அஸ்மி அகம் முக்தோ முக்தி அடைய விரும்புகிறேன் இறைவனை அடைய விரும்புகிறேன் மோக்ஷத்தை அடைய விரும்புகிறேன் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் புனர்ஜென்மா வேண்டாம் மோட்சம் எப்போ மோட்சம் வந்து எனக்கு நான் இப்படியே பகவானுக்கு பூஜை பண்ணி சாதனைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் எனக்கு நான் இந்த சரீரம் போன உடனே பகவான் என்ன பண்ணுவார்னால் இந்த பு இந்த சூக்ம அவரே அழிச்சுடுவார் சூட்ச்ம சரீரத்தை அவரே புண்ணிய பாப்பத்தெல்லாம் சரி பண்ணி எல்லாம் பண்ணி அவரோட அனுகிரகத்தில் எல்லாத்தையும் அழித்து காரண சரீரத்தை அழித்து சூட்ச்ம சரீரத்தை அழித்து மறுபடியும் ஸ்தூல சரீரம் அடையாமல் பண்ணி தங்கிட்ட சேர்த்துடுவார் ஆனால் இது நடக்கணும் இது நடக்கணும் நடக்குங்கிற நம்பிக்கை நம்ம போயிட்டோம்னா நிச்சயமாக அடைஞ்சிடுவோம் உங்களுக்கு சந்தேகம் வரும் சுவாமிக்கு முக்தி கிடைக்குமா கிடைக்காது நம்மளை விட இன்னொருத்தனுக்கு முக்தி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யம் இப்போ எனக்கு மோட்சம் எனக்கு மோட்சம் வேணுங்கிறது மோக்ஷத்தை எப்படி அடையிறது நம்ம வேதாந்தத்தில் என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டால் மோட்சங்கிறது அபரோட்சமாக இருக்குது பாருங்க மோக்ஷங்கிறது பரோக்ஷம் மற்ற மதங்கள்லாம் பரோக்ஷம் அத்வைத்த சித்தாந்தத்தை தவிர மற்ற மதங்களில் மோட்சம் என்பது பரோக்ஷம் அதிருஷ்டம் பரோக்ஷம் அதிர்ஷ்டம் ரெண்டும் ஒன்று தான் பரோக்ஷம் அதிருஷ்டம் நீங்கள் செத்தத்துக்கு பிறகுதான் தெரியும் உங்களுக்கு மோட்சம் கிடைச்சிதான் கிடைக்கலையான்னு இருக்கிற போது தெரியாது முக்தியை நம்பி நீங்கள் முக்தியே சேர்வதற்கு அருள்வாயை சொல்லி பண்ணிட்டுருக்கீங்க நம்ம வேதா அத்வைத்த வேதாந்த சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறோம் சொன்னால் ஈஸ்வரனை அடையிறதுன்னு சொன்னால் ஈஸ்வரன் எங்கே இருக்கார் அப்பா இறைவன் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் அவர் வைக்குண்டத்தில் இருக்கார் கோலோக பிருந்தாவனத்தில் இருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீ ஈஸ்வரன் சர்வகதமாக இருக்க அவன் ஈஸ்வர பிராப்திங்கிறது என்னது ஈஸ்வரன் அடைஞ்சா மோட்சங்கிறீங்க ஈஸ்வரன் அடையிறதுங்கிறது அர்த்தம் என்னப்பா ஈஸ்வரன் இங்கே இருக்காரா இல்லையா பகவான் வேற கீதையில் சொல்கிறார் அகம் ஆத்மா குடா கேஷ அர்ஜுனா அனைவரிடத்திலும் நான் ஆத்மாவாக இருக்கிறேன் இதை விட என்ன சொல்லணும் அப்போ நான்கிறது யாரு ஈஸ்வரன் நம்ம எல்லாரும் நான் நான் நம்ம சொல்லிகிட்டு அந்த நான் உண்மையிலே என்னதுன்னா அது ஜீவன் இல்லை அது பிரம்மன்னு புரிஞ்சுக்கணும் ஜீவன்கிறது கல்பித்தம் ஜீவத்வம் கல்பித்தம் முதல்ல அப்படி சொன்னாதான் புரியும் பாடம் இல்லாட்டியும் புரியாது ஆகா நான் மோக்ங்கிறது நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு கேட்டால் காரண சரீரம் எதனால அழியும்னா இந்த அகம்பிரம்மாஸ்மி ஞானத்தினால்தான் அழியும் அது அழிஞ்சதுன்னு அழியிறதுனா என்ன அர்த்தம் ஃபிசிக்கலாக அழியிறது இல்லை அது உண்மையிலேயே இல்லை இல்லாததை போய் இருக்குதுன்னு நினச்சி அதுலேருந்து விடுதலை வேணும் ஏப்பான்னு நினைக்கிறேன் எப்படி சொல்கிறோம் பாருங்க இல்லாததை போய் இருக்கிறதா நினச்சி அதுலேருந்து விடுதலை அடையணும்னு நினைக்கிறேன் விடுதல் அடைஞ்சால் மறுபடியும் சம்சாரம் வராதுங்கிறதுக்கு என்ன கேரண்டி ஆகையினால மோட்சத்தை இங்கேயே அபரோக்ஷமாக திருஷ்டமாக நம்ம புரிஞ்சுக்கிறது தான் அத்வைத வேதாந்த சித்தாந்தம் உபதேசம் பண்ணுறது ஆகையினால மோட்சம்னு மற்றவங்க மற்றவங்க இது தெளிவாக சொல்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகம் யாருமே மோக்ஷத்தை சரியாக சொல்கிறது இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் மோட்ச ஸ்வரூபத்தை சரியாக சொல்லணும் மோட்சஸ்வரூபம் சங்கராச்சாரியர் மோட்சஸ்வரூபம் என்ன சொல்கிறார் ஏற்கனவே நான் சொன்னேன் நம்மிடத்தில் இருக்கிற அறியாமையை நீக்குவதன் மூலம் நம்மில் நாம் இருப்பதே தன்னில் தான் இருப்பதே மோக்ஷம் ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷா என்பது ஆதிசங்கரருடைய மோக்ஷஸ்வரூப லக்ஷணம் ஈஸ்வர பிராப்தின்னு சொல்கிறது இல்லை சங்கராச்சாரியார் ஈஸ்வர பிராப்தி மோக்ஷான்னு எங்கேயும் சொல்கிறது இல்லை ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் மோக்ஷா தன்னிடத்தில் தான் இருத்தலே முக்தி ஆகையினால நான் வந்து பிறந்ததாகவும் இறக்கிறதாகவும் அதாவது கல்லோலங்கள் போல வந்து போனவை எத்தனை என்பேன் ஆலமர் மீது ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே ஒரு பாட்டு இருக்கு கைவல்லிய நவநீகத்தில் ஆகையினால நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம மாற்றிடுறோம் பார்த்திங்களா எல்லோரும் இந்த உலகம் உண்மை இந்த வாழ்க்கை உண்மை உடலுங்கிறதும் உண்மை உயிர்ங்கிறதும் உண்மை காரண சரீரம் உண்மை சூட்ச்ம சரீரம் உண்மை நான் நிறைய ஸ்தூல சரீரம் எடுக்கிறதும் சத்தியம் அதில் நான் படுற கஷ்டமும் சத்தியம் அதிலேருந்து விடுபடணும்னு நான் என்னவோ தப்பி தவறி பகவானுடைய அனுகிரகத்தினால நான் விடுபடணும் இனிமேல் நமக்கு சரீரம் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் பூஜை ஜபம் தியானம் பக்தி எல்லாம் பண்ணுறேன் அதனால் எனக்கு பகவான் எனக்கு பிளஸ் பண்ணி என்ன பண்ணுறார் என்னுடைய ஜீவனாகிய என்னிடத்தில் இருக்கக்கூடிய காரண சரீரம் சூட்ச சரீரத்தை அழித்து அதனால் ஸ்தூல சரீர சம்பந்தம் வராமல் பண்ணி ஜீவனை என்ன பண்ணுறார் என்ன அவரோடத்துல சேர்த்து நடுறார் நல்லா இருக்கு பாருங்கள் அவரிடத்துல சேர்த்துடுறார் அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அவர் எங்கே இருக்கார் அப்போ தான் அவர் எங்கிட்ட சேர்த்து நடுறாருன்னு சொல்கிற போது அவர் ஏதாவது ஒரு லோகத்தில் இருக்காரா ஒரு வடிவத்தில் இருக்காரா அது ஒரு ஈவெண்ட் ஞாபகம் வச்சுங்க மோக்ஷம் என்பது ஒரு நிகழ்வு ஆனா நம்ம சொல்றது மோக்ங்கிறது நிகழ்வு அல்ல மோக்ங்கிறது நித்திய சித்தம் சாத்தியம் இல்லை சித்தம் இதெல்லாம் நம்ம சொல்றது நம்ம சொல்றது மோக்ஷம் சித்தமா இருக்குங்கிறோம் நிறைய மதத்தில் என்னது மோக்ஷம் சாத்தியம் பகவன் நாம ஜபம் பண்ணினா மோக்ஷம் கிடைக்கும்ங்கிறது சாத்தியமா சித்தமா சாத்தியம் கர்மா பண்ணினா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா புண்ணிய கர்மாவை பண்ணினா மோட்சம் கிடைக்கும்ங்கிறது சாத்தியம் ஆனா நம்ம சொல்றது மோக்ஷம் சித்தம் ஆக இந்த மோ இது தெரிஞ்சுக்கணும் ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் சொல்றேன் சம்சார பந்த நிர்முக்தி மே கதம் எனக்கு எனக்கு நம்ம பாஷையில் பேசுவோம் இப்போ சிம்பிளா இதுல எனக்கு பிரச்சனை எல்லாம் எனக்கு இருக்கிற உடம்பு பற்று எனக்கு உடம்புலையும் மனசுலையும் எனக்கு ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கு இப்படி சொல்லணும் இப்போ எனக்கு எப்படின்னாட்டா என்னுடைய தனித்தன்மையில் எனக்கு இருக்கிற பிடிப்பு இருக்கேன் பொல்லி மாடா என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியில எனக்கு இருக்கிற ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட் அகங்காரம் ஜீவன் ஜீவோகம் ஜீவோகங்கிற புத்தி இருக்கே இதுதான் ப்ராப்ளமே இது வந்து ஞாபக ஜீவோகங்கிற பாடமே நிறைய பேருக்கு தெரியல அப்புறம் இல்லை பிரம்மைவாகம் பாட்டு வேணா பாடுவோம் நாகம் ஜீவோ நாகம் பிரத்யேகிணம் பரமாத்மாஹம் பரிபூர்ணோகம் காஃபி ரெடி ஆகிட்டுதோஹம் ஆனா இந்த பாடம் தெரியணும் முதல்ல இந்த ஜீவ புத்திய சரியா இன்னும் இந்த புத்தியில் வரப்போகுது ஆக இது ரொம்ப முக்கியம் எதுக்கு சொல்கிறேன்னா ஜீவோகம் இப்போ என்ன விஷயம் சொன்னோம்னா இந்த அபிமானத்தை எப்படி விடுறது நம்ம அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி என்னென்னா இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்னென்னா சம்சாரஹா சத்தியாங்கிற புத்தி காரணம் சம்சாரஹா சத்தியா நான் அனுபவிச்சுட்டுருக்கிற ப்ராப்ளம்லாம் அப்சல்யூட்லி ரியல் அப்படின்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேங்கிறீங்க ஒரு தினம் போன தடவை ஒரு ஏழரை சனி வந்தது ரெண்டு ஏழரை சனி வந்துட்டு போயிடுது இப்போ மூணாவது சனி வரப்போறது மங்கு சனி பொங்கு சனி மரண சனி ஆகையினால அந்த சனி வந்தது அப்ப நான் பட்ட கஷ்டத்தை இப்ப ஞாபகத்துக்கு அது சத்தியத்தின் கொடுக்குறான் அதாவது நான் பதினாறு வயசுல இருக்கிற போது எனக்கு ஒரு ஏழரை சனி வந்தது அப்படின்னு சொல்லி ஐம்பத்தஞ்சு வயசுல அந்த ஏழரை சனியை நினைச்சு துக்கப்படுறான் முப்பது வருஷத்துக்கு ஒருத்தன ஏழரை சனி வரும் இப்ப சொல்லி வைக்கிறேன் ஏழரை சனி முப்பது வருஷத்துக்கு ஒருத்தரும் மாறி மாறி அப்போ நம்ம நடந்து போன நிகழ்ச்சியெல்லாம் இழுத்து போட்டு அதெல்லாம் பரமசத்தியம்னு நினைக்கிறோம் அப்புறம் இன்னும் வேற பயம் வேற இருக்குது சுவாமி வேற பயமுறுத்தி வச்சுருக்காரு வயசான காலம் வரப்போகிறது முழங்கால் வலி வரப்போகிறது முதுகு வலி வரப்போகிறது வியாக்ரீவ துஷ்டதி வியாக்ரீவ தர்ஜதி ஜரா முதுமையை வேற பயமுறுத்துறார் பயமாக இருக்கு இல்லையா ஆனால் என்ன முதுமை யார் சொன்னால் உண்மைன்னு ஆமாம் ஆமாம் பேசுவீங்க அப்படிதான் சொல்லத்தோ பேசுவீங்க அனுபவிச்சுட்ருக்கோமே அப்படின்னா நீ அனுபவிச்சுருந்தாலும் நான் சொல்லலை கௌடபாதாச்சாரியார் சொல்கிறார் எது முதல்ல இல்லையோ எது பின்னால் இருக்க போகிறதில்லையோ எது பின்னால் இல்லையோ அது இப்போவும் இல்லைப்பா ஆதவ் அந்தேச்சை என் நாஸ்தி தத்ததா நான் அனுபவிச்சுட்ருக்குற துக்கத்தை சத்தியம் இல்லைன்னு சொல்லணும்னா எவ்வளவு தில்லு வேணும் எவ்வளோ தைரியம் வேணும் நான்கிறதே உண்மையில்லை இந்த நான்கிறது ஒரு பொய் போலியான நான் இந்த நான்கு வந்து என்னெல்லாம் துக்கம் இருக்குது சரீரத்தில் துக்கம் இருக்குது எந்த துக்கம் இருக்குது இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது ஆக நானும் உண்மையல்ல நான் அனுபவிக்கும் இன்பத் துன்பங்களும் உண்மையல்ல இப்போ உங்களுக்கு எந்த கட்சியில் தேரணும் பாருங்க மோக்ஷம் வந்து பரோட்சம் அதிருஷ்ட கட்சியில் சேர்றீங்களா இது இந்த கட்சி இந்த கட்சி என்ன சொல்கிறது சம்சாரமே உண்மை இல்லைப்பா அப்புறம் சம்சாரத்திலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறையே அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறோன்னா சம்சாரம் உண்மை இல்லைங்கிற அறிவை பெறுவதால் தான் சம்சாரத்துலேருந்து நீ விடுபட முடியும் எப்படி சம்சாரம் உண்மை இல்லைங்கிற அறிவை பெறுவதால் மட்டுமே நீ சம்சாரத்திலேருந்து விடுபட முடியும் சம்சாரம் உண்மை என்று கருதி அந்த சம்சாரத்திலேருந்து விடுதலை அடையிறதுக்கு நீ ஜபம் தியானம் ஏதாவது சாதனங்கள்லாம் பண்ணினியானா அது வந்து அது பரோட்சம் அதிருஷ்டம் அது எப்போ வரப்போகிறது நான் இப்போ சாதனை பண்ணி மோட்சம் எப்போ வரப்போகிறது நான் செத்து போனப்புறம் வரப்போகிறது செத்து போனப்பறம் மோட்டம் வருங்கிறது நிச்சயமாக இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்க முடியாது ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறேன் அவ்வளோதான் அதுக்காக என்ன சொல்கிறோம் சம்சாரகா சத்தியங்கிற புத்தியை விடுறது தான் முமுக்ஷுத்வம் இது நான் சொல்லலை சங்கராச்சாரியார் விவேக சூடாமணியில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார் முமுக்ஷுத்வத்துக்கு லட்சணம் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஸ்லோகம் நான் பார்க்கவே இல்லை முமுக்ஷுத்வத்துக்கு லட்சணம் இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப நேரம் கழிச்சு கேட்டுவிடாங்க நம்ம படிச்சுட்டு இருக்கிற ஸ்லோகம் முக்ஷுத்வத்துக்கு லட்சணம் முமுக்ஷுத்வம் என்றால் என்ன அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவோதேன மோக்தும் இச்சாமு முக்ஷுதா இது ரொம்ப அழகான ஸ்லோகம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் அது அகங்காராதி தேகாந்தான் அகங்காரம் முதல் உடம்பு வரைக்கும் அகங்காரம் எண்ணத்திலிருந்து அகங்காராதி தேகாந்தான் முதல் வரி அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பித்தான் அஜானத்தினால் கற்பிக்கப்பட்ட பந்தங்களை அகங்காரம் முதல் தேகம் வரையிலும் அறியாமையினால் கற்பிக்கப்பட்ட பந்தங்களை அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அக்ஞான கல்பிதான் பந்தான் மாத்திக்கணும் ஸ்லோகம் இப்படி இருக்கு அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அக்ஞான கல்பித்தான் இது ஒரு ஒரு லைன் அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பிதான் ஒரு அடுத்தது ஸ்வஸ்வரூபாவதேன தன்னுடைய ஸ்வரூபத்தினுடைய உண்மையை தெரிந்து கொள்வதால் நான் யார் என்கின்ற உண்மையை தெரிந்து கொள்வதால் தான் யார் நான் யார் ரெண்டும் ஒன்று தான் தான் வேற நான் வேறேன்னு பிரிக்கிறார் பஞ்சதேசியில வித்யாராயண சுவாமிகள் அது வேற இங்க வந்து நான் யார் ஸ்வஸ்வரூபாவ போதேன ஸ்வஸ்வரூபாவ போதேனா தன்னை பற்றிய உண்மையை தான் அறிந்து கொள்வதன் வாயிலாக தன்னை பற்றிய உண்மையை தான் அறிந்து கொள்வதன் வாயிலாக ஸ்வஸ்வரூப அவ போதேன தன் ஸ்வஸ்வரூபாவ போதேன மோக்தும் இச்சா மோக்தும் இச்சான்னு சொன்னால் அந்த பந்தங்களோட சேர்க்கணும் மோக்தும் இச்சான்னா விடுவதற்குன்னு அர்த்தம் இங்கே மோக்தும் இச்சா முமுக்ஷுதா விடறத்துக்கு விருப்பம் முமுக்ஷுத்வம் அடையறத்துக்கு விருப்பம் முமுக்ஷுத்துவம்ங்கிறது மோக்ஷத்தை அடைய விருப்பம் அப்படிங்கிறோம் இங்கே என்ன சொல்கிறோம்னா இந்த அறியாமையால் கற்பிக்கப்பட்ட பந்தங்களை விடணும் அறியாமையை விடுறதன் மூலம் விடணும் ஸ்லோகத்தை திரும்பவும் சொல்கிறேன் அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பித்தான் ஸ்வஸ்வரூபாவ அதுக்கு பேரு தான் முமுக்ஷுத்வம்னு பேரு அப்படிங்கிறார் அப்போ மோக்ஷத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு சொன்னேன் ஒன்னு விடுபடுறதுன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு விடுறதுன்னு அர்த்தம் விடுபடுற அர்த்தம் துவைத்த மதம் அர்த்தம் அத்வைத்த அதாவது பந்தத்தை விடுறது அதை அறியாமையை விடுவதே முக்தி அறியாமையை விடுவதில் விருப்பம் அறியாமையை நீக்குவதில் விருப்பம் பந்தத்தை நீக்கணும் பந்தத்துக்கு காரணமான அஜ்ஞானத்தை நீக்கணும் பந்தத்தை நீக்கணும்னா பந்தத்துக்கு காரணமான அஜ்ஞானத்தை நீக்கணுங்கிறதுல தான் கவனம் இது புரியுறது இல்லையா வித்தியாசம் ஆகையினால அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி மோக்ஷம் என்பது சித்தமானது அடையப்படுவதன்று அது அபரோக்ஷமானது திருஷ்டமானது இங்கேயே இப்போவே முக்தி இங்கேயே இப்போவே நான் முக்தனாக இருக்கேன் நான் பத்தனாக இருந்தேங்கிறது தப்பு அறியாமை இதெல்லாம் படித்த பிறகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஆனாலும் நம்ம திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணி பண்ணி விபரீத பாவனையை விடணுமே தவிர புதுஷாக ஒன்றும் அடைய வேண்டிய அவசியம் இல்லை ஆத்ம பாவனை பண்ணுறதில்லை அனாத்ம பாவனையை விடணும் அவ்வளோதான் ஆத்மா ஒன்றும் அடைய முடியாது அதுவாகவே நாம் இருப்பதால் அப்போ ஸ்லோகம் பாருங்கோ நேரம் இதிலையே போயிடுத்து சம்சாரபந்த நிர்முக்தி மே கதம் சியாத் இந்த சம்சாரபந்தம் விடுமுக்தியானது எனக்கு எப்படி ஏற்படும் கதா விதைங்கிறது வந்து கடவுளை பார்த்து இறைவா தெய்வமே கதா எப்பொழுது ஏற்படும்யா சுதுடா புத்திஹிதியா சுதுடா புத்திஹி எனக்கு எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு இவன் இது பண்ணுறான் கேட்கறான் இா சுடா புத்தி ரொம்ப முக்கியம் அது வந்து அறகுறையாக இருக்கக்கூடாது எத்தனையோ இருக்குது எனக்கு பணமும் வேணும் மோட்சமும் வேணும்னா அப்படி இல்லைப்பா அதெல்லாம் உனக்கு வேண்டியது இருக்குது வேண்டியது கடவுள் கொடுப்பர் அதனால் இத்தியா சுதுருடா புத்தி இதெல்லாம் வந்து பணமெல்லாம் இருந்து எல்லாம் சௌகரியங்கள்லாம் இருந்து நிம்மதி இல்லாமல் தவிக்கிறான் அவனுக்கு பார்த்து சொல்கிறது அவன் இல்லைன்னு சொன்னால் நீ சரி பணம் வேணுன்னா பணம் சம்பாதிப்பான்னு சொல்லிடுவோம் இவன் என்ன சொல்கிறான் எனக்கு நிம்மதியே இல்லை எல்லாம் இருக்குது வீடு இருக்குது வாசல் இருக்குது இடுபடி ஆட்கள் இருக்காங்க இப்போ எல்லா வசதிகளும் இருக்குது ஆனாலும் சுவாமி சாந்தியே இல்லை சாந்தமும் லேக்கா சௌக்கியமும் லேது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வாடிண்டே இருக்கான் பார்த்து தான் சொல்கிறது இது அவனுக்கு வேணும் அவனுக்கு அந்த எண்ணம் வரணும் எனக்கு நிம்மதி வேணும்னா என்ன பண்ணுறதுன்னு நிம்மதி வேணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுடா புத்தி அந்த புத்தி புத்தி என்கின்றதான யாதொருங்கா இருக்கணும் சும்மா ஏனோ தானம் எல்லாம் இருக்கக்கூடாது உறுதியா இருக்கணும் சா முமுக்ஷுதா வக்தவ்யா அதனை முமுக்ஷுத்வம் என்று சொல்ல வேண்டும் இறைவா எனக்கு எப்பொழுது முக்தி ஏற்படும் எனக்கு எப்படி முக்தி ஏற்படும் நான் முக்தியை அடைய விரும்புகிறேன் இப்போ இதுவரைக்கும் இவனுக்கு சத்தியத்துவ புத்தி இருக்குது ஞாபக உச்சுங்க அனித்யத்துவ புத்தி இருந்தாலும் சத்தியத்துவ புத்தி போகலை அனித்யம் சத்தியம்னா ஜகத்து அனித்தியம் சத்தியம் ஆனால் இவனுக்கு இன்னும் ஞானம் வரல ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் மோட்சம் வேணுங்கிற இச்சை இவனுக்கு இருக்குது விவேக சூடாமணியில் சொன்ன லக்ஷணம் வந்து ரொம்ப ஆழமானது அங்கே என்ன சொல்கிறது அறிவால் தான் முக்தி அடைய முடியும்னு தெரிஞ்சு முக்தியை விரும்புகிறது இங்கே அப்படி இல்லை மோக்ஷாதனமே தெரியல மோக்ஷம் வேணுங்கிற எண்ணம் இருக்குது ஏன்னா நிறைய ஏன்னா துவைத்த மதத்திலேருந்து தான் அத்வைத மதத்துக்கு போக முடியும் அதனால் சாதாரணமாக நமக்கு இருக்கிற சுவாவமான புத்தி என்னது இந்த ஜெகத் சத்தியம் இந்த ஜ வாழ்க்கை சத்தியங்கிற எண்ணம் இருக்குது அதை முதல்ல ஒத்துக்கிண்டு பேசுகிறது அதுக்கப்புறம் அதை நீக்கிறது அதை பாதை பண்றது இனி அடுத்த ஸ்லோகம் இருக்கு ஸ்லோகத்தை மாத்திரம் சொல்லி வைக்கிறேன் அர்த்தத்தை நாளைக்கு பார்க்கலாம் உக்தசாதனயுக்தேனி கர்த்தவ்யோஜான சித்தியர்த்தம் शुभमिच्छता, युक्तेन, कर्तव्यो உத்தனாரி கத்தியோனி ஆபமிச்சு மூர்த்தி மூர்வி வோமவத் வப்தே திணாமூரே நின்று அனந்த அனந்தமாண்ட மெய்யே உபதேசிக்க வெடிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி ும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஹீ ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கி